வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் மின்சோட்டாவில் முப்பத்தி ஒன்பது அமெரிக்க பழங்குடியினர் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதாம் ஆண்டு ஆல்ஸ் மலை தொடர் வழியாக சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் நீள ரயில் பாதை சுரங்க ரயில் பாதை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு யாழ்ப்பாணம் மன்னார் உட்பட இலங்கையின் பல இடங்களில் பலத்த மழையுடன் சூறாவளி பெரும் சேதத்தை உண்டு பண்ணியது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு இலங்கை சிலாபம் நகரில் சோனகர்களுக்கும் கத்தோலிக்க சிங்களர்களுக்கும் இடையில் கலவரம் வெடித்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மற்றும் பரரி கியூரி ஆகியோர் ரேடியத்தை கண்டுபிடித்ததாக அறிவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துருக்கி கிரிகோரியன் நாள் காட்டிக்கு மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பண்பொலை வானொலிக்கு காப்புரிமம் பெறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி மாவோயிஸ்ட் பிரிவு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சோவியத் சிறப்பு படையினர் ஆப்கானிஸ்தானின் அதிபர் மாளிகையை கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொரிலாக்களை பற்றி ஆய்வுகள் நடத்திய அமெரிக்க பெண் டயான் ஃபாசி கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அயர்லாந்து வடக்கு இங்கிலாந்து மற்றும் தெற்கு ஸ்காட்லாந்தில் இடம்பெற்ற புயலால் பலத்த சேதம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தென்கிழக்கு ஈரானில் பாம் நகரில் ஏற்பட்ட ஆறு புள்ளி ஆறு ரிக்டர் நிலநடுக்கத்தால் பல்லாயிரக்கணக்கானோர் மாண்டனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தோனேஷியாவின் சுமித்ரா தீவில் இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட ஒன்பது ரிக்டர் அலு கடுமையான நிலநடுக்கம் அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட சுராமி காரணமாக இலங்கை இந்தியா இந்தோனேஷியா தாய்லாந்து மலேசியா மாலத்தீவுகள் ஆகிய நாடுகளில் பலத்த சேதம் ஏற்பட்டது இந்த கோர சம்பவத்தில் மூன்று லட்சம் பேர் வரை உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சதாம் ஹுசைனின் மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நைஜீரியாவின் லாகோஸ் நகரில் எண்ணெய் குழாய் ஒன்று வெடித்ததில் இருநூற்றி பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனா உலகின் அதிவேக ரயில் பாதையை திறந்தது இந்த பாதை பெய்ஜிங் மற்றும் குவாங்சு நகரை இணைத்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சோவியத்தின் சோயூஸ் பதிமூன்று விண்கலம் ஒரு வார பயணத்திற்கு பிறகு பூமிக்கு திரும்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத்தின் சல்யூட் நான்கு விண்கலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சார்லஸ் பாபேச் ஆங்கிலேய கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மாசேதுங் சீன பொதுவுடைமை கட்சி தலைவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சேனரத் பர்ணவிதான இலங்கையின் முன்னோடி தொல்லியலாளர் கல்வி இறியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு உத்தம் சிங் இந்திய புரட்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மீனாம்பாள் சிவராஜ் தமிழக பெண்ணியவாதி அரசியல் செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எமிலி இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாபா ஆம்தே இந்திய சமூக சேவகர் செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரா நல்லக்கண்ணு இந்திய பொது உடைமை கட்சி அரசியல்வாதி விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முருகுசுந்தரம் தமிழக கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு எஸ் ஜெயசூரத்தினம் ஈழத்து நாடக திரைப்பட நடிகர் வானொலி கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ராசா பர்வேஸ் அஸ்ரப் பாகிஸ்தானின் பதினேழாவது பிரதமர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதாம் ஆண்டு பாபர் மங்கோலிய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு மெல்லிஸ் மெல்வில் தூவி தசம வகைப்படுத்தல் முறையை கண்டுபிடித்த அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ஹாரியஸ் ட்ரூமன் அமெரிக்காவின் முப்பத்தி அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாவித்ரி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே சங்கர் பிள்ளை இந்திய கார்டூன் ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சங்கர் சர்மா இந்தியாவின் ஒன்பதாவது குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கேடி தங்கமணி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தொழிற்சங்க தலைவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெரால்டு ஃபோர்ட் அமெரிக்காவின் முப்பத்தி அரசு தலைவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பங்காரப்பா கர்நாடகத்தின் பதினைந்தாவது முதலமைச்சர் இந்நாளின் சிறப்புகள் விடுதலை மற்றும் ஒற்றுமை தினம் ஸ்லோவேனியா நாட்டில் கடைபிடிக்கப்படுகிறது மற்றும் காமன்வெல்த் நாடுகளில் கிறிஸ்மஸ் நாளுக்கு அடுத்த நாளான பாக்சிங் டே என்று கொண்டாடப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே